ஒரு மனிதர் தன் தேவைக்காக அழைத்தால் அவள் சமையல் இருப்பினும் அவனிடம் வரட்டும் என்று நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று ஒன்று இது ஹசன் சஹி என்று திருமதியும் கூறுகிறார்கள்